மனிதர்களின் செயல்கள் நான் நோன்பாலியாக இருக்கும் நிலையில் என் செயல்கள் அல்லாஹுவிடம் எடுத்து சமர்ப்பிக்கப்படுவதை விரும்புகிறேன் என்று நபி சொல்லு அலிஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி ஏழு நான்கு ஏழு இது ஹசன் என திருமதியுமாம் கூறுகிறார்கள் நோன்பு பற்றிய குறியீடுகின்ற முஸ்லிம் இரண்டு ஐந்து ஆறு ஐந்தில் உள்ளது